ஸ்ரீகுருப்போ நம வேதர்மசாஸ்திர பரிபாலன சபா ஸ்மிருதி சந்தேச விசேஷ உபன்யாசம் கோபத்ம விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை நம்முடைய புராணங்கள் காண்பிக்கிறது இந்த விரதம் ஸ்திரீகள் செய்ய வேண்டியதான முக்கியமான விரதம் இந்த விரதம் எப்போ செய்யணும் அப்படின்னா ஆஷாடுக்லபாசியம் விஷேஷத்தார் ட்ராஷாந்தம் விரதஞ்சரேத்து ஆஷாட மாசம் சுக்லபி முதல்ல முதல்லருந்து சாத்துர்மாசியம்னு ஒரு விரதம் ஆரம்ப அந்த சாத்துர்மாசிய விரதம் ஆரம்ப தினத்தில் செய்ய வேண்டியது இந்த கோபத்ம விரதம்னு பேர் துவாதசி தினத்தில் செய்யணும் ஆஷாட மாதம் சுக்லபக்ஷ துவாதசிக்கே கோபத்மத்வாதசி அப்படின்னே பேர் இந்த விரதம் விஷயமாக சரித்திரம் நமக்கு ஒன்று காண்பிக்கிறது பத்மபுராணம் ஒரு சமயம் யமன் யமதூதர்களை கூப்பிட்டு ஒரு தடவை பூலோகத்தில் போய் சுத் சுற்றி பார்த்துட்டு வாங்கோ அதில் எந்த ஸ்திரீகள் எந்த ஒரு விரதத்தையும் அனுஷ்டிக்காமல் இருக்காளோ அந்த ஸ்திரீகளெல்லாம் பூபாரமாக இருக்க இந்த பூலோகத்திற்கு பாரமாக இருக்க அவர்களை இங்கே அழுச்சல் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யமதூதர்களை யமன் அனுப்புகிற பொழுது ரெண்டு பேர்களை மாத்திரம் நீங்கள் தொடக்கூடாது உற்றுடணும்னர் யாருன்னா பதிவிரதா ஸ்திரிகள் பதிவிரதான்னா ஸ்திரீகளுக்கு முக்கியமான தர்மம் பதி சுசுரூஷா கணவர் செய்யக்கூடியதான தர்ம காரியங்களில் உதவி புரியறது தான் ஸ்திரீகளுக்கு முக்கியமான தர்மம் அப்படி கணவருக்கு உதவி புரிகிற ஸ்திரீகளை ஒற்றுடனும் மேலும் முக்கியமான விரதங்கள்னு ஸ்திரீகளுக்கு இருக்குது சாத்துர்மாச விரதஞ்சேகம் சங்கராந்திவ் விரதமேவச்ச நகுவந்திச்ச யான் நாரியா தாசாம் ஆட்சாதனம் துவச்சா இந்த சாத்துர்மாசிய காலம் ஆரம்பத்தில் இந்த கோபத்ம விரதம்னு இருக்குது இந்த விரதத்தை எந்த ஸ்திரீ செய்யலையோ அந்த ஸ்திரீகளை விட வேண்டாம் அழைச்சி நந்துடுன்னார் அந்த விரதத்தை செய்யக்கூடியதான ஸ்திரீகளை நீங்கள் தொட வேண்டாம் அப்படின்னு யமன் சொல்லி யமதூதர்களை அனுப்புகிற அப்படி யமதூத்தர்கள் கூட்டமாக பூமியை நோக்கி வர்றத பார்த்த பார்த்தார்கள் கிருஷ்ணதூதர்கள் கிருஷ்ணனிடத்தில் ஓடிவந்து கிருஷ்ணா யமதூதர்கள் பூலோகத்தை நோக்கி கூட்டமாக இங்கே வரா இந்த விரத்தங்கள் செய்யாத ஸ்திரீகளை அவர்கள் சிரமப்படுத்துவான்னு தோன்றது இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா உன்னுடைய சகோதரி சுபத்ரா இந்த விரதங்கள்லாம் செய்யாமல் இருக்கா ஆயினாலே எங்களுக்கு கவலையை கொடுக்கறது யமதூதர்கள் சொன்னால் கிருஷ்ணனிடத்தில் தோதரம் வினா நானிய நாரிய அந்திஹி உன்னுடைய சகோதரி சுபதிரா மாத்திரம் இந்த விரதங்கள்லாம் செய்யராப்பில் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே தச்சுருவா பயசன்ஸ்தோதரீம் பிரத்பாஷத உடனே ஓடினார் பகவான் கிருஷ்ணன் சுபதிரையை பார்த்து சுபிரே கிம் கரோஷீக ஆக்தமசேவா விரதம் யா கிருத்தம் பதிரே புறா புண்ணோச் கிமு ஹே சுபத்ரே ஸ்திரீகள் எல்லோரும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கப்படாது முக்கியமாக இந்த கோபத்ம விரதங்கிறது செய்யணும் யமதூதர்கள் வந்துன்றிருக்கா நீ இந்த கோபத்ம விரதத்தை செய்தேயானால் இதைவிட புண்ணியம் வேறு எதுவுமே கொடுக்காது இதை நீ செய்யணும் அப்படின்னு பகவான் சுபத்ரிக்கு சொன்னார் அப்போ சுபத்ரே இந்த விரதத்தை எப்படி செய்கிறதுன்னு கேட்டார் அப்போ பகவானே சொல்லி கொடுக்குறார் சுபத்ரிக்கு இந்த விரதத்தை அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது இந்த விரதத்தை எப்படி செய்யணும்னா கோஷ்டத்தில் பசுமாடு கட்டியிருக்கிற இடத்துல பச்சரிசி மாவுனால் பத்மம் போடணும் முப்பத்தி அல்லது பதினாறு இந்த எண்ணிக்கையில் பத்மம் போட்டு அந்த பத்மத்தில் நாராயணரையும் அந்த பத்மத்தில் அமர்ந்திருக்கிறா போல் பிரம்மாவையும் தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணணும் லக்ஷ்மி நாராயணம் ஸ்தாப்பிய சுவர்ணேன பிரகல்பிதம் பிரம்மா தியாவகனம் கிருத்வா தூப தீபகை அப்படி நாராயணரையும் பிரம்மாவையும் அந்த பத்மத்தில் ஷோடச உபச்சார பூஜை பண்ணி திதிப்பு நிவேதனம் வரணும் முப்பத்தி மூணுங்கிற எண்ணிக்கையில் கோதும அப்பம் பண்ணி அதை நிவேதனம் பண்ணி கல்பூரஹாரதி செய்து பிரார்த்திக்கணும் பகவானையும் பிரம்மாவையும் பிரார்த்தனை பண்ணுறது நமஸ்தே தேவதேவேஷா நமஸ்தே கருட்வஜா நமஸ்தே விஷ்ணுவே விரதசிய பலதாயக்கா அப்படின்னு பகவானையும் பிரம்மாவையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அப்பத்தை வாயனமாக தானம் பண்ணணும் சுமங்கலி ஸ்திரீகளுக்கு அந்த அப்பத்தை கொடுக்கணும் முடிஞ்ச வரையிலும் அன்றைய தினத்தில் காய்கறிகள் வாங்கி தானம் பண்ணணும்னு பத்மபுராணம் சொல்கிறது அப்படி இந்த விரதத்தை செய்தால் ஸ்திரீகளுக்கு பயத்தை கொடுக்கறா போல் எந்த ஒரு வியாதியும் வராது ஸ்திரீகளுக்கு மன உறுதியை கொடுக்கறது இந்த விரதம் ஸ்திரீகள் சொல் பேச்ச குடும்பத்தில் அத்தனை பேரும் கேட்குற பலன் கிடைக்கிறது அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி இப்போ வரக்கூடியதான ஆஷாட மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசி வரக்கூடியதான துவாதசி தினத்தில் இந்த கோபத்ம விரதத்தை செய்யணும் இந்த விரதம் விஷயமாக சொல்கிற பொழுது பகவான் கிருஷ்ணர் முதல்ல சுபத்ரைக்கு சொல்லிக் கொடுத்தோ இந்த விரதத்தை செய்தாள் மேலும் திரௌபதி வனவாசம் செய்கிற காலத்தில் இந்த கோபத்ம விரதத்தை செய்தாள் இந்த கோபத்ம விரதத்தை செய்துதான் அவளுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சதுன்னு மகாபாரதம் காண்பிக்கிறது அதே போல் பத்மபுராணம் அசுரகுல மாதாவான திதி என்கிறவளுக்கு வீரனான தேவதைகளை ஜெயிக்கக்கூடிய குழந்தைகள் வேணும் அப்படின்னு பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுறா அப்போது வந்து உனக்கு நல்ல தேவதைகளை ஜெயிக்கிற அளவுக்கும் பராக்கிரமங்களும் உள்ள அளவுக்கும் குழந்தைகள் பாக்யவானாக குழந்தைகள் கிடைக்கிறதுக்கும் இந்த கோபத்ம விரதத்தை செய்மா உபதேசம் பண்ணி திதி அசுரகுல மாதாவான திதி இந்த விரதத்தை முதல்ல செய்ததாக பத்ம புராணம் சொல்கிறது அப்படி இந்த கோபத்ம விரதத்தை செய்துதான் மருத்கணங்களை அடைஞ்சாள் திதி அப்படின்னு சொல்கிறது மருத்துகள்னு நாற்பத்தி ஒன்பது பேர்கள் இருக்கா அவர்கள் அனைவருக்கும் தேவதைகளை ஜெயிக்கக்கூடியதான சக்தி உண்டு தேவகுணம் பொருந்தியவர்கள் அந்த மருத்கணங்களுடைய அனுகிரகம் நமக்கு தேவை அந்த மருத்துவளுடைய காலம்தான் இந்த சாத்துர்மாசிய காலம்னு பேர் மருத்கணங்களை ஆராதிக்கக்கூடியதான காலம் அப்படிப்பட்ட காலத்தில் இந்த கோபத்ம விரதத்தை ஒவ்வொரு சுமங்கலி ஸ்திரீகளும் செய்தால் வியாதிபயம் இருக்காது மன அமைதி கிடைக்கிறது குழந்தைகள் தாயார் தகப்பனார் சொல்படி கேட்பான்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படி எல்லோரும் முடிஞ்ச அளவில் இந்த கோபத்ம செய்து பகவான் நாராயணனுடைய அனுகிரகத்தையும் பிரம்மாவனுடைய அனுகிரகத்தையும் பூர்ணமாக அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்